அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில தேசிய மனுவில் இந்த நடு சிந்தனை தலைப்பு நமது எண்ணங்கள் கல்வி கூட தேர்வுகளில் தோற்றுவிடுவதால் வாழ்க்கையை இருண்டு விட்டதாக நினைப்பது ஒரு மிகப்பெரிய தவறாகும் படிப்பிலே மந்தமான பலர் வாழ்க்கையின் பிற துறைகளில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கின்றனர் இவர்களில் சிலர் நடுநிலைப்பள்ளியில் கூட பயிலாதவர்கள் தான் எனவே இந்த தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் வேறு பல துறைகளில் ஏதாவது ஒன்றில் மனம் செலுத்துவதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் எனவே தோல்வியை மட்டும் நாம் நினைக்க வெற்றிக்கான முயற்சிகளை நாம் தொடர வெற்றியும் நிச்சயம் நம்மை தேடி வரும் இதற்கு நமது எண்ணங்கள் உறுதுணையாய் காணப்படுகின்றன ஆம் நம்முடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை கண்ணுக்கு புலனாகாத காந்த சக்தியும் மின்சார சக்தியும் பல அதிசயமான இயக்கங்களை நிகழ்த்துவதை நாம் அறிவோம் நமது எண்ணங்கள் அவற்றைக் காட்டிலும் மிகுவும் வலிமை சிந்திப்போம் நமது எண்ணத்தின் வலிமையை உணருவோம் நன்றி